லட்சணத்தை இந்த நாலு பாடல்களை சொல்லி முடிக்கிறார் அதற்கு முதல்ல பஞ்சகோஷங்கள் விசாரணை நடந்தன அந்த பஞ்சகோஷ பிறகு ஜகத் மித்யாத்துவம் இப்போது பிரம்மத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஜெகத் மித்தியாதிவம் செய்கிறார் ஜெகத் மித்யாத்தியம் நிச்சயம் வந்த பிறகு பிரம்ம நிச்சயத்துவம் நிச்சயத்துவம் இங்கே போய் சொன்னார் நாலு பாடல்களில் பிரம்ம வர்றதூர்க்கு தமிழ் மகாக்கி மாற்றி வேணும்படி இன்னும் பின்னால் சிலருக்கு போகிறார் இவ்வளோ கிரகமாக கொண்டு போகிறார் ஆசங்களை அதனாலே அத்தகைய பிரம்மலட்சணத்தில் இது கழித்து பாட்டு உரியனே ஆத்ம ஞானத்திற்கு உரிய சிஷியனே தள்ள கோட்ட வனாததாய் இந்த பிரம்மத்தை தள்ள முடியாது கொள்ளவும் முடியாது மனது வாக்கால் பறவிய கோசரிக்கப்படாததாய் இதை மனதுக்கும் கெட்ட முனவாச்சாம் மகோசராயணமாக அப்படிங்கிறது மனதினாலேயும் கிரகிக்க முடியாது வாக்காளையும் கிரகிக்க முடியாது பேச முடியாது பறவியே கோசரிக்கப்பட்ட இப்படி விசாரமாக இருக்கிற காரணத்தினாலே அது மனதினாலேயும் வாக்கினாலையும் கிரகிக்க முடியாது மனதுக்கோக்குக்கு அப்பாற்பட்டது அது மனதுக்கோக்கு கட்டுப்படாதது அதனால் கிரகிக்க முடியாங்க அப்படி போச்சயம் அதன் பிறகு அருமையாய் ஆதி அந்தம் அற்று இது சாமான்யமாக சொல்ல முடியாது அருமை ஆதி இல்லை அந்தமில்லை உற்பத்தி இல்லை நாசம் இல்லை அற்று அற்ற அது இல்லாத அந்த அகண்டமான கடிதமில்லாதான ப்ரமமே அந்த பிரம்மம் செல்ல தேற்ற தேற்றம தேடின இந்த விசாரம் செய்து தேடின அந்த பிரமம்தான் குருவாகிய நாமம் சிசியனாகிய நீயும் என்றார் அது மட்டுமே பிரிது உள்ள ஜீவனும்கான் எல்லா ஜீவரும் அதுதான் குரு சிஷியர்களாகிய நாமம் மற்றும் எழுகை பரப்பு எண்பத்தி நாலு கருவத்துக்கு கண்டிமோ ஒன்றுமே கிடையாது இதாக ஏகஜீவாத் ஏகம் ஏகம் ஏவா துவேதம் ஒன்றியே ரெண்டு இல்லை அப்படிங்க ஐஷ்டானத்தால் இது இந்த கொள்கையை வந்து சாமான பிடிபடுறதில்லை பிடிபடாதனால துவேத மதம் பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்காங்க அழுக்கிற வேணும் அதனால் பதில் அடைகிறாங்க இதுதான் உண்மை அதுக்கு மாறாக ஏகாண்மாவாத சார்புடையது எப்படின்னு சொன்னாக்கா இந்நெறிகள் ஞானம் உண்டாதற்கு நிமித்த காரணமே அன்றி முதல் காரணம் ஆகான்னு உயிரும் முதல்வனும் முத்தி நிலையில் ஒரு முதலாகும் என்பது ஏகாண்மவாத சார்புடையது அது இது பற்றி சொல்கிறார் சொல்லி உயிரும் முதல்வனும் அதனால் ஜீவனும் ஈசல்லும் அதாவது காரணமாக ஜீவ ஈசோழனும் முத்திர ஒரு முதலாகும் ஆனால் ஒரே மாதிரி ஆகிடுறாங்க என்பது ஏகாண்மாதை சார்படுகிறது அதுக்கு மறுப்பு என்ன சொல்கிறாங்க முத்தி நிலையில் உவப்பு இல்லை எனில் அதனால் போந்த பயன் யாது ஆகவே முத்தி நிலையில் உயிர் இன்புற்று இருக்கும் என்பதுவே சாரம் அண்ணன் அதாவது முத்தி இந்த ஜீவனுக்கு சுகம் இல்லையே ஓப்பண்ண சுகம்தான் சுகமில்லாத ஒரு நிலையை இந்த ஜீவனை அடைவானா அதனால் என்ன பெரிய வேணும் இது கேள்விக்கு பொருத்தமாக தான் இருக்குது இது விசாரம் இல்லாதனால வேறுபாயிருக்கு அதாவது ஜீவன் முத்தியில் அதாவது ஞானம் அடைஞ்ச ரெண்டு இல்லை சொல்லப்படும் ஜீவன் முத்தி விஜயமுத்தி ரெண்டு ஜீவன் முத்தியில் மன சம்பந்தம் உண்டு சம்ம மனத்தினாலும் தான் சோமந்துக்கும் அறிவிக்க வழியை மனமில்ல சோதத்துக்கும் அறிய முடியும் சரி சுழித்த அவசன்னு எல்லாருக்கும் அனுபவங்களுக்கு தான் செய்யுது அந்த சுழித்த வசையில் மன இல்லாத காலத்தினாலே அவர் சுகத்தை அனுபவிக்கிறானோ இல்லையா அவர் துக்கத்தை அனுபவிச்சிருப்பானால் எடுத்து வந்து ஜியலாவசையில் நான் இதுவரை துக்கப்பட்டேன்னு சொல்லணுமா இல்லையா ஒரு நாள் சொல்லவில்லை ஆனாலும் சுகானுகள் இல்லைன்னு இருக்குங்கிறது நான் சுகமாக இருந்தேன்னு சொல்லதினால தெரிஞ்சேன் இல்லையா சுகமாக திரும்பினேன் தெரியவில்லைன்னு சொல்லும்போது சுகானு இருந்ததுனால வந்தது சம்ஸ்கார ஜன்ய ஞானம் சம்ஸ்காரம் எதுவோ அதுதான் சிறுதி அதாவது எண்ணமாக வரும் அது சுகானுபவம் இருக்கும்னு தெரியுதே இல்லையா ஆனாலும் சுழித்த அவசையில் யாரும் நான் சுகமாக இருக்கேன்னு உணர்வு கிடையாது கிடையாது மனசில்லை மனசு தான் உணர்த்ததவுடைய மனதுக்கு அப்பாற்பட்ட நிலையில் உள்ள விரவம் அது எப்படி இருக்குது அப்படி இருக்குது அது எப்படி இருக்குது சுகொலியமாக சொலிமாக இருக்குது ஆனால் மன சம்பந்தம் ஏற்படும் ஜாதிரத்தை வரும்போது அந்த சுகானுபவம் அதில் வரும் சம்ஸ்காரம் வருதுங்க அந்த மனசில் சம் சுவாசனை வெளி வருது வெளியே வந்தபோது அது சுகமாக தூங்கினேன்னு சொல்கிறாங்க அப்போ இது அணு வடிவ யுக்தி சுகமாக தூங்கினேன்னு சொல்கிறதுனால சுவடியம் இருக்குன்னு அர்த்தமாச்சு அப்போது ஆத்மா சுவோடியமாக இருக்கிறதுனால அது மனதினால் அறிஞ்சாதானே அறிய மாட்டா என்ன சோழியம் தானே அது எப்படி சொல்லுவோம் பிறகு விஜய் விஷயம் மனசு இல்லாமல் போது சுலுத்தி போல் இல்லாமல் போனால் சுகமாக இருக்கான் இல்லை அதுவும் சுகமாக இருக்கான் அப்போ சுகம் இல்லைன்னு சொல்ல முடியுமா அப்போது உங்களுக்கு ஏன் பயிசு பண்ண மாட்டான் ஜீவன் அப்படிங்கிற விளக்கம் இல்லாதனால சொல்றாங்க ஏகான் சார்புடையது முக்கிய நிலையில் ஓப்பு இல்லை அதனால் போன்ற பயன்படுத்தி என்னையா பிரயோஜனம் பண்ணாங்க தத்துவம் பதங்களுக்கு தலைமையாம் பொருள்களு பொருள்களாகும் நித்தமும் அவர்களுக்கு நிலைமையாம் ஐக்கியத்தை தத்துவ மசியா வாக்கு தடையராச்சாட்டும் நன்றாயி இந்த எழுநூற்றி எழுபத்தி எட்டாவது பாட்டு முதல் முந்நூற்றி ஐந்தாவது பாட்டு வரைக்கும் தத்துவ மகா வாக்கியம் அதாவது மகாவாக்கிய விவேகம் எழுநூத்தி தொண்ணூறு வரைக்கும் எழுநூத்தி தொண்ணூறு தான் எழுநூற்றி எழுபத்தி எட்டுலேருந்து எழுநூத்தி தொண்ணூறு வரைக்கும் மகா வாக்கிய விவேகம் இத்திரம் சோதிய போற்ற இப்படி சுருதிப்பிரமாணத்தை கொண்டு நிச்சயிக்கப்படுதுப்போ இந்த சுருதி பிரமாணத்துக்கு சோதனையினால் வந்த இ பரபிரம்மா ஜி பரபிரம்மம் ஜீவர் தத்துவம் பதங்களுக்கு தகுமையான் பொருள்களாகும் இதுதான் ஜீவர்களுக்கும் பிரம்மத்துக்கும் எல்லா பொருளாகும் நித்தமும் அவர்களுக்கு நிலைமையாம் ஐக்கியத்தை ப்போது அவர்களுக்கு ஐக்கியம் சுபா இருக்கிறது என்பதற்கு தத்துவசியம் வாக்கு தடையறை சாற்றும் என்றாய் இவர்கள் சுபாசித்தமாகவே ஐக்கியமாக இருக்கிறார்கள் என்பதை தத்துவ மகா வாக்கியம் தடையில்லாமல் விளக்கம் கொடுக்கிறது என்பதை முன்னுர்வாக சொல்லி என்னோடு அதிலிருந்து விளக்கம் சொல்லப்போகிறார் போக்கம் பிரிவர பேசப்பட்ட ஏதமில் ஐக்கியந்தான் இலக்கிய பொருட்காகும் வேதகம் இருப்பதாலே வாக்கிய பொருட்கள் கிள்ளை ஆரம்பிச்சிருக்கிறார் இப்போ சாதிவே சத்ருகுணமுடைய சிசியனே சமவேதம் இதுக்கு எது சாமதரம்னு சொல்லக்கூடிய நான்கு வேதங்கள்லே சாமவேதம் என்று சொல்லப்பட்டதில் சார் மகா வாக்கியத்தால் பொருந்திருக்கின்ற அந்த மகா வாக்கியம் மற்றதெல்லாம் அதாந்திர வாக்கியமான்னு பேர் லட்சணங்கள் சொன்னால் ஐக்கியத்தை பேசும்போது மகா வாக்கியம் பேர் ஜிவகத்தை பேசுகிற இந்த வாக்கியம் பேதமே ஆகும் வேதமான பேதங்கள் அனைத்தும் போக்க நீக்குவதற்காக பிரிவர பேசப்பட்ட ஐக்கியமாக சொல்லப்பட்ட ஏதமில் ஐக்கியம்தான் குற்றமில்லாத ஐக்கியமானது லக்கிய பொருட்களுக்கு ஆகும் அது அந்த மகாவாக்கியத்தில் ஐக்கியம் சொல்கிறது லட்சியப் பொருளுக்கு தான் வாட்சி இல்லை இப்போ வாச்சு பொருள் எப்படி இருக்குது வாதகம் இருப்பதாலே வாட்சியப் பொருள்களுக்கு இல்லை வாதகம் என்ன பொய் அந்த வாட்சிய பொருளுக்கு கிடையாது ஆகவே மகா வாக்கியத்தில் ரெண்டு பொருள் இருக்கின்றன ஒன்று பொய்ய நிச்சயிக்கப்பட்ட பொருள் மற்றும் லட்சிய பொருளானது சத்திய பொருள் என்று என்பதை சொல்லி என் அடுத்ததில் ரெண்டுக்கும் பேதம் இருக்கிறது என்பது எல்லோருக்கும் விளங்குமாறு சொல்கிறேன் பருவதும் பானமின் முனிகள் போலும் அரசு சேவகர்கள் போலும் ஆழிகோபங்கள் போலும் விரிவுரு வாட்சியங்கள் விரோதமே மேவலாலே பிரிவிழா வைக்கியத்தை பெற்றிட அவைகள் என்றும் எண்பதாவது பாட்டு இதில் பேதங்கள் இருக்கு ஜீனுக்கும்சுவனுக்கும்ேதம் உண்டு எப்போதும் அந்த பேதம் போகாது என்பதற்கு திட்டான் சொல்கிறார் பருவத அணுக்கள் போலும் அணுக்களுக்கும் அழைக்கும் எப்படி இருக்கும் ஒற்றுமை ஏற்படுமா பானு மின்மினிகள் போலும் மின்மினி பூச்சிக்கும் சூரியனுக்கு ஏகத்தம் வருமா அரசு சேவகர்கள் போலும் ராஜாவுக்கும் சேவகனுக்கும் ஒற்றுமை வருமா ஏகத்தம் வருமா கோபங்கள் ஆழி கோபங்கள் போலும் ஆழினா சமுத்திரம் கோபம்னா கேணி ரெண்டு ஒன்று ஒன்றாகுமா அதுபோல் விரிவுரு வாட்சியங்கள் விசாரமாக இருக்கின்ற இந்த வாட்சிய பாகங்கள் விரோதமே நேவலாலே விரோதமே பொருந்திருக்கிற காரணத்தினாலே பிரிவிழா ஐக்கியம் நீக்க முடியாத இந்த ஏகத்துவமானது பெற்றிடா வகைகள் என்றும் ஏவனென்றும் பெற்றிடாதன பேர முடியுமா ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் எவ்வளோ வித்தியாசம் மலைக்கு மடுமுள்ள மாதிரிதான் அதை சொல்றாள் அதாவது கைது சொல்றதில்லை பேதமானதுவும் கேளாய்பெயராலும் இடங்களாலும் ஓதரமு பாகியாலும் உடலாலும் உயிரினாலும் பாதலாம் விசும்பு போல பல தூரமாக வென்று நிற்பல் ஆதலால் இவற்றென்னாலும் ஐக்கியம் என்பது கூடாதே ஜீவனுக்கு ஈஸ்வனுக்கு கைக்கே கிடையாது தான் அதுவும் அவங்க செய்தி தாந்திகள் வைச்சவரெலாம் தான் கேட்குறது எப்படியா ஈஸ்வன ஜீவனை ஒன்றாக முடியும் ஆகாதான் நானும் சொல்கிறோம் அதாக தான் சொல்கிறேன் நான் பார்த்து அதில் இருந்தால் சொல்கிறாங்க அப்புறம் யாரும் சொல்லுவீங்களே நாங்கள் லட்சணாவத்திலாம் சொல்கிறேன் முடியாப்பதா சக்தியில் சொல்லலையே இங்கே உங்களுக்கு தெரியாது லட்சு பேசுகிறீங்க அதனால் ஏகத்தும் சித்திக்காதான்னு சொல்கிறார் எதனால் பேதமானதுவும் கேளாய் பெயராலும் இடங்களாலும் ஓதர் உபாதியாலும் உடலாலும் இருலும் பாதல விஷயம் போல பலதரும் அதுடன் இருப்பார் எப்படி அவர் சர்வஜன் இவன் கிஞ்சிஜன் அவர் சர்வசக்திமான் அவர் அல்பசக்திமான் அவன் வியாபகன் இவன் பரிச்சின்னன் அவர் சர்வ இவன் அல்பசுதந்திரன் அவன் காரணன் இவன் காரியன் அவன் பரோட்சன் இவன் அபரோட்சன் அவன் பரிச்ச அவர் அபரிச்சின்னன் இவன் பரிச்சின்னன் இப்படி வித்தியாசம் இருக்கும்போது எப்படி ஐக்கம் வரும் வராதுதான் ஒத்துக்கிறோமே அதனால உங்களுக்கு உடன்பாடு தான் ஏன்னா சர்வசக்திமான் நான் அற்பசக்திமான் அவள் எங்கையா ஒற்றுமை அடுத்த பாடல சொல்றேன் நான் இனிமே வாட்சியார்த்தம் கருதியோதம் கற்பித உபாதி ஆலே ஒனை செய்யும் இவ் உபாதி ஒன்றுமே உண்மையாக இருமையும் இருமை செய்தி ஏத நிலை அம்பா கேளாயின் அரியனே பிரச்சர்கிசனே வாட்சியார்த்தம் ஆயின இந்த வாட்சியார்த்தம் சொல்லப்பட்ட அதாவது ஜீவன் ஈஸ்வரன் சொல்லக்கூடிய வாச்சியத்திற்கு அர்த்தம் இருக்கு அது பரசும் ஈஸ்வரனுக்கும் ஜீவருக்கும் ரெண்டு கருதிய இவ்விரோதம் இப்போது இதுவரைக்கும் பார்க்கப்பட்டிருந்த பேதமானது விரோதமானது கற்பித்த உபாதியாலே உரை செய்யும் இது கற்பித உபாதி வாஸ்து உபாதி அல்லது உரை செய்யும் இவ்வுபாதி சொல்லான் என்ற இந்த உபாதியானது சிறிது கூட உண்மையாகாது இப்ப என்ன ஆகும் இருமை செய்தி ஏது எனில் எம்ப கேளாய் ஏன் உபாதி அதை பற்றி நான் அடுத்த வாழ் தொடர சொல்கிறேன் காரணமாயை ஆதி கருதிய ஈசோபாதி காரிய பஞ்சகோஷம் கருதிய ஜீவோபாதி தூரவிய ஜீவோபாதி த உபா உபாதி துவத்துவம் தள்ளும்போது தீரனே ஈசனில்லை தியங்கிய ஜீவனில் காரணமாக இருக்கிற மாயை முதலான அந்த அம்சங்கள் எல்லாம் ஈசனுக்கு உபாதி ஜீவனுக்கு எப்படி இருக்கு காரிய பஞ்சகோஷம் கருதிய ஜீவோபாதி அது காரியமாக இருக்கிற பஞ்சகோஷங்கள் இருக்கின்றனவே அது ஜீவனுக்கு உபாதிகள் இரண்டு உபாதிகளும் தூரவே உபாதி திவந்துவம் தள்ளும்போது இதெல்லாம் வேறுபட்டது இந்த இரட்டைகளை நீக்கும்போது தீரனே தைரியவானாகிய தீயன் புத்தி உடவனே ஈசன் இல்லை தீயங்க ஜீவனம் இல்லை ஈசன் கிடையாது ஜீவனம் இல்லை ரெண்டு பேர் போயிடுறாங்க இது உபாதி வேதம் தான் அதனால உபாதியினார் வரதேனால் ஒரு கிடையாது உபாதி யால் உயிரில் நின்பாதிடல் போல கோல காலிகளாபாதி அப்படின் உபாதியால் வந்து வேதம்தான் இது ஈஸ்வனுக்கும் காலசௌத்து உபாதி காரிசவுத்துவாதின்னு கொண்டு போகிறாரு அங்கே ஏழு உபாதி அங்கே ஏழு பிடிச்சிக்கிட்டார்கள் உபாதியால் ஒருவர் போதமே போதம் அன்று ஊரில் வீட்டில் கிடையாது அதனால இப்படி எல்லா சாஸ்திரம் வேதம் சாஸ்திரங்கள்லாம் உபாதி வேறு உபாதி ஒன்றைய உபகிதம் விடுபட்டது அது சாட்சி மாத்திரமாக இருக்கிறது உபாதி சாட்சியமாக இருக்கிறது இது பந்தம் ஒழியது அறிவில்லாதது ஜடம் ஆனால் சம்பந்தத்தினால ஜடம் சேரும் போல தோற்றம் இது சேட்டை பண்ணும் அந்த அசையாது கல் சம்மந்தம் வந்தால் ஆட்டம் போடுது எவ்வளோ வச்சுக்கலாம் அஞ்சு விதமான நிலவை கொடுத்துருக்கான் அது திருப்பி திருப்பி வச்சுக்கிட்டேன் அது சந்தம் சுத்திக்கிட்டே இருக்குது இந்த பல்பெல்லாம் இந்த குழாய் பல்பு பத்து காசு கூட வாங்க மாட்டோம் நாற்பது ரூபா போட்டு வாங்கினோம் போயிடுச்சே சும்மா கொடுக்குறோம் வச்சு வேணாம் குத்தி பிடி கை குத்தி குடுமையாக அப்படி ஜுவல் ஈஸ்வரணும் அதில் காதிப்படுவாங்கலாம் சண்டை போட்டுக்கிட்டு நான் தான் பிரியாணி தான் பிரியாணின்னு அண்ணாமலையார் நிற்கிறாரு இங்கே நான் தான் பிரியாணி தான் பிரியாணும் அப்படிலாம் அந்த ரஜம் வரும்போது வருமனு சொல்லலாம் ஒன்றும் நமக்காக நாடகங்களாக காட்டியிருக்கிறது தான் ஆகவே இந்த மாயினுடைய சாமர்த்தியம் அப்படிதான் சுதந்திரம்னு சொல்கிறார் சுதந்திரம் இல் சுதந்திரம்ங்கிறது பிரம்மத்தோடு சம்மந்தம் இல்லா ஒரு சுந்தரம் இல்லை ஜனம் அது சம்மந்தம் ஏற்பட்டவுடனே சுதந்திரம் வந்துருச்சான் ஆட்டம் போடுதான் ஆட்டம் போட கட்டுப்படுத்துறது ஈஸ்வரன் ஈஸ்வரன் மாற்றி மறுக்க முடியாது அவரும் டாபிக் போலீஸ்கார மாதிரி தான் டிராபிக் போலீஸ்காரம் அனுமதி பிரித்து பிரித்து விடுவான வழி களங்கள் எல்லாம் செய்வான அவனு தடுத்துகிறது அதிகாரம் கிடையாது அவன் முன்னாடி எச்சிருக்கேன் அப்படியும்மா அப்படியா சார் கொஞ்சம் இரு அனுப்புகிறேன் அப்படி இன்னும் போவோம் அப்படி தான் அந்த வெஞ்சனாவி ஏ மௌன பாஷை அவசிய சொல்லுதானே அவழிய அவன் நீங்கள் நின்று இல்லைங்க அப்படி தர முடியுமா அதிகாரம் கிடையாது அதனால் மாற்றி மாற்றி விவாதி அதிகாரம் உண்டு கொஞ்சம் நேரம் தாமதப்படுத்துவான் அவ்வளோதான் அதிகமாக முடியாது அப்படி போல் இந்த ஈஸ்வரன் இந்த மாயுடைய சுதந்திரம் இக்கத்துக்கு ஆட்டம் போடுது அப்படியே கொஞ்சம் நில்லு நான் ஒழுங்குபடுத்துகிறேன் ஆனால் ஒழுங்குபடுத்துகிறேன் அது ஒழுங்குபடுத்துதான் ஜீவ இழுவை பரப்பு எப்படி கால ஜெயப்பதங்கள் எல்லாம் எத்தனை பரிதாமம் அடைய பாருங்கள் ஒரு பரணாமல் பண்ண பரிணாமங்களா அத்தனை பரிணாமத்துக்கு இடம் கொடுக்கு பாருங்கள் அது இயற்கை பரிணாமம் ஈஸ்வரனால் செய்யப்பட்ட பரிணாமங்கள் இருக்க செய்தாலும் ஜீவன் செய்ய இதெல்லாம் இதெல்லாம் செய்ய ஜோலி பரவாமல் எங்கே இருந்தால் இரும்பு கொண்டு வரணும் எங்கே இருந்தால் வந்து க அது இது போகிறேன்னு கேட்டால் நான் மாற்றி போடலாம் இந்த பீங்கான எங்கே கிடந்தது இது பழக எங்கே கிடந்தது ஒழுங்கு பண்ணிச்சலாம் அதை போய் இவங்க ஒரு ஒழுங்கு பண்ணிட்டாங்க எங்கேயும் சேர்த்து பாருங்கள் அந்த மாயன் சாமர்த்தியம் வெவ்வேறு பண்ணால் யோகி கிடையாது சொல்ல முடியும் அவ்வளவு யோக சுதந்திரம் வந்துடுச்சு ஆட்டம் போடுது உடனே கட்டுப்படுத்தவர் கட்டுப்படுத்தி ஒழுங்கு பண்ணுறார் அது ஒழுங்கு பண்ணுறது தான் இந்த எழுபத்தி நாலு எண்பத்தி நாலு பேதங்கள் எழுகை இதெல்லாம் சொல்லப்படுது மாயை கிதன்பால் பொருந்தாவிடத்தில் உயிர் கோருவு போதமேனும் திருந்தா விதை கொண்டிருந்தொழில் செய்தி என்று வருந்தா வருண் முன்னிலை தன்னை மதித்தியானே அப்படின்னா இருந்து ஒரு இடத்தில் இருந்த என்ன இல்லை மாயக்கு இருந்து ஆராய்ச்சி பண்ணும் எடுத்து மாயக்கு சுதந்திரமே கிடையாது இதன்பால் பொருந்தாவிடத்தில் உயிர் கூறும் போதை வேணும் சம்மந்தம் இல்லைன்னா அறிவு வெளிப்படறதே இல்லை சம்மந்தம் இல்லைன்னா அறிவு வெளிப்படும் மின்சாரம் சம்மந்தப்பட்டாலும் மின்சாரம் இருக்கட்டும் ஒத்துக்குவோம் வரல மின்சாரம் இருந்தும் நம்ம ஒத்துக்கிறது இல்லை கண்ணுங்க தெரியுது பொருந்தாவிடத்தில் உயிர் கூறும் போதை வேணும் திருந்தா இதெல்லாம் மாறாது அயல்பு அதுதான் இதுக்கு இந்த இயல்பு அது அது அந்த இயல்பு திருந்தா இறை கொண்டு இறை ஐந்து தொழில் செய்தி என்று அதனால தெரிஞ்சுக்கிட்டார் இது மாறப்போறதில்லை இதை வச்சுக்கிட்டு ஒரு கட்டுப்படுத்தி ஐந்து தொழில் செய்வோம்னு செய்கிறாரான் சிரித்து மரம் அனுப்புறம் திராவாம் ஐந்து தொழில் செய்தி என்று வருந்தா அருள் முன்னிலை தன்னை மதித்தியானே எனக்கு நான் துக்கம் இல்லாமல் இருப்பதற்கு நீ அருள் செய்வாயாக ஆகவே சுபாவங்கள் அப்படி தான் இருக்குது ஈஸ்வரனுக்கோ அதாவது பிரம்மத்துக்கோ எங்கள் பீரியலாம் ஜீம்பிரமும் அர்த்தம் அதைத்தானோ அழைத்தானத்துக்கும் ஆரோக்கியத்துக்கு சம்மந்தப்பட தான் அதனுடைய ஆற்றல் வெளிப்படுது அது அழட்டானத்தை சம்மந்தப்படுது அதில் ஆற்றல் வெளிப்படுது இந்த ரெண்டும் இருந்தாலும் கூட அது சுபாத்து தான் விழு விடாமல் பிடிச்சி தவழிய மாறதுமில்ல அந்த சிவா பிடிச்சி அந்த சிவா இப்படி தான் எப்படி தான் ஐந்து செய்ய வச்சுக்கிட்டு நான் ஐந்து செய்கிறேன் செய்கிறாரான் அவர் சாமர்த்தியம் அது பரபத்வம் பரவத்தம் என்ன அர்த்தம் கருத்துவம் அகர்த்தம் அநியா கருத்துவம் மூணும் செய்யலாம் அதை பரவத்தான் அவர் சாமர்த்தியம் கிரமமாகவும் செய்வார் கிரமம் இல்லாமல் செய்வார் மக்கள் விதமாகவும் செய்வாராம் இடம் சேலக்கூடியது அது சாமர்த்தியம் அவருக்கு இருக்குது அதான் இந்த பரிணாமர்களுடைய யோகத்தை உனக்கு இருக்கா நான் அதுக்கு அடைக்கி ஆள கூட சாமர்த்தி எனக்கு இருக்குறேங்க நாம் என்ன பண்ணுறோம் அடங்கி இருக்கிறோம் அடங்கி இருக்கிறங்கிறது நமக்கு இருக்குது அடக்க நிலை வரல ஜீவன் முத்தனுக்கு அடக்க நிலை வருது எவன் இந்த மாயை மாயா காரியங்களை அடக்கி சாட்சியாக இருக்கானோ அவன் தான் ஜீவன் முத்தன் அவன் வெற்றி பெற்ற அர்த்தம் ஜீத காலத்தில் விடுபட்டான் மற்றவங்கள்லாம் மாய மாய அடங்கியிருக்காங்க என்ன பண்ணுறது அது அடங்கியிருக்கிற காரணத்தினாலே என்ன துக்கம்தான் ஒரு முதலாளிகிட்ட ஒரு வேலைக்கார இருந்தாலும் அடையதான் இருக்கணும் அப்போ அவன் சுதந்திரம் எது துக்கம்தான் இருக்கும் அதுபோல் இந்த மாயை அவித்தை இதில் அடங்கி கிடக்கிறோம் நம்மளாம் நமக்கு என்ன சுதந்திரம் இருக்குது துக்கப்பட்டு தான் கிடக்கிறோம் வேணாலும் சொல்லுது நீ சூடியமாக இருக்கிறாயப்பா ஏன் அடங்கியிருக்கு நீ அடங்காமல் இரு தைரியமாக இரு ஐஷான பாவனை கொள் அப்படின்னு சொல்லுது ஆமாம் சொல்லுறது நல்லாவாக்கி செய்ய முடியலையேங்கிறோம் சொல்லுதல் யாருக்கும் எளிய அறிவாம் சொல்லி ஒன்றும் செய்ய இதில் அறிவு தான் இது முயற்சி பண்ணுறான்னு சொல்கிறோம் சரி பண்ண அப்படியாதுன்னா அண்ட் கொஞ்சம் செல்லு கொடுக்குறாரு வச்சுக்கோங்களேன் அதனால செல்லு கொடுக்குறாரு கொஞ்சம் இல்லை முடியுமா ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக இதான் முன்னேறணும் ஒரே நாளில் முன்னேற முடியுமா என்ன அதனுடைய வலு அதிகம் நம்முடைய வலு இப்போ தான் ஆரம்பிக்கிறோம் ஆரம்பிக்கிறதுனாலே இதனுடைய பலமெல்லாம் அங்கே செல்றதில்லை இருந்தாலும் ஈசுகிற சகாயத்தினாலே கொஞ்சம் கொஞ்சம் வாய்ப்பும் கிடைக்குது கிடைச்சது கொண்டு கிடைக்காது விருதி பண்ணிக்க வேண்டியது அப்படிங்கிற கருத்து தரணியை ஆளும் தன்மை தரணிவன் தன்னுபாதி மருவிய கேடமாதி மற்ற சேவகன் உபாதி பகுப்பினை தள்ளும் போது தரணிவன் தங்கு சேவகனும் இல்லை நூற்றி ஐம்பத்தி மூணாவது பாட்டு நான் ஆளும் தன்மை தரணிவன் தன்னுபாதி ராஜா கிரீடம் வச்சிக்கிட்டு தர்பார் பண்ணிக்கிட்டு ஆட்சியரானே அது ஒரு உபாதி ராஜனுக்கு அவர்கிட்ட சேவனாக இருக்கானே மருவியை கேடம மாதிரி மற்ற சேவன் உபாதி இந்த பட்டை போட்டுக்கிட்டு கத்தி வச்சுக்கிட்டு இருப்போம் அதில் திந்தக்கால துப்பாக்கி வச்சுருப்போம் அப்படி இருந்தால் அவனுக்கு அது உபாதி ஆகவே ரெண்டு உபாதிகளையும் பறவை உபாதி பகுப்பினை இந்த வேறுபாடை நீக்கும்போது தண்டிபான் டானும் இல்லை தங்கு சேவனும் இல்லை ரெண்டு பேரும் மனசுலங்க ரெண்டு பேரும் நீக்கிட்டே மனசுலங்க அதனாலே மனிதனுங்கிற அளவில் தான் ரெண்டு பேர் இருக்காங்களா அப்படியே அங்கே தரணி பண்ணி இல்லை சேவகனும் இல்லை அந்த ரெண்டு பேர்களும் உயிரிழந்தாள் அப்போ இல்லை அந்த ராஜி இருந்தால் தான் உயிர்த்தாள் இல்லைன்னா உயிர்தாள் ஏது அப்போ ரெண்டு பேர் சமானமான மனுஷனாக அதுபோல் இங்கே ஈவோபாய் ஈஸ்வரபாய் நீக்கிட்ட முன்னா ஜீவனும் இல்லை ஈஸ்வனும் இல்லை ஐசாதி பரமம் தான் இருக்கிறது என்பதை நிருமல சொல் கத்தின் கற்பித துரிதம் தன்னை திறமதாய் அபவாதிக்கும் திறமையை கண்டோம் என்றோ உரியனே ஆதலாலே உபாதியை தொள்ளல் வேண்டும் விவேக சோடாமணியிலே இருநூத்தி ஐம்பத்தி நாலாவது பாட்டு இப்போது மகா வாக்கிய விவேகம் நடந்துகிட்டு இருக்கு அதில் பாவத்யலட்சி தான் இங்கே பிரதானம் அடுத்தது அதத்துவாவிருத்தி எழுநூற்றி எழுபத்தி முதல் எழுநூற்றி வரைக்கும் மகாக்கிய வேகம்தான் முன்பாட்டில் சொன்ன ராஜாவுக்கும் அந்த உடைகளை மாற்றிவிட்டாக்க ரெண்டு பேரும் சாதாரண மனிதர்களாக இருக்காங்கன்னு சொல்கிறார் அது கூட சரியானது ஆகாது இப்போது நிர்மல சுரதிதானே நேதி நேதி எனும் வாக்கால் கருதனா பிரம்மத்தின் கண் கற்பித திவிதந்தன்னை நேதிநேதி இதெல்லாம் இதெல்லாம் இதெல்லாம் தள்ளிக்கிட்டே போகும்போது எஞ்சினிருக்கிறது எதோ அதுதான் பிரம்மம் சொல்ல நிச்சயிக்கப்படுகிறது இப்படி இப்போ உபனிஷத்துக்களை சொல்லப்பட்டுள்ளன அப்படி இருக்கிறதுனால திறமதாய் அபவாதிக்கும் திறமையை கண்டோம் என்றோ உறுதியாக பொய்ய நிச்சயிக்கக்கூடிய அந்த சாமர்த்தியத்தை பார்த்தோம் அல்லவா உரியனே ஞானத்துக்கு உரியவனே ஆதலாலே உபாதியை தளல் வேண்டும் உபாதியை போக்கத்தான் வேண்டும் உபாதி போச்சோன்னா அதிர்ஷ்டான செய்தான் அது மறைத்திருக்கிறது ஆகவே பாகித்தி ஆலோசனையால் தான் போக்குன வழியே வேறு வழி இல்லை இதை மகா வாக்கிய விசாரந்தான் சகாயம் பண்ணது என்பது கருத்து வேதமா மானத்தாலும் விளங்கிய போதத்தாலும் ஓதிய சொப்பனாதி உத்தம உத்தியாலும் இதிலை இதிலை மட்டும் பீதிலை என்பதாக வேதமாக உபாதி எல்லாம் பெயர்ந்திலே தள்ளல் வேண்டும் நூற்றி எண்பத்தஞ்சாவது போட்டு வேதமாக ஆனத்தாலும் வேதந்தான் பிரமாணம் எல்லா சாஸ்திரம் எல்லா கொள்கைகளுக்கும் உலகத்திலே ஏதாவது ஒரு பிரமாண வைத்தியம் தான் இருக்கு அது இங்கே வேதாந்தத்துக்கு வேதம் வேதம் கர்மபக்தி ஞானம் ஒன்றுன்னு சொல்லுது அதில் வேதாந்த பட்சம் கடைசி பாகம் அப்படிப்பட்ட வேதமாக மானம் பிரமாணத்தினாலும் விளங்கிய போதத்தாலும் விசாரம் செய்யும்போது அந்த விவேகத்தாலும் விவேகம் உண்டாகிறது நித்யானு விவேகம் ஓதிய சொப்பனாதி உத்தம உத்தியாலும் சொல்லா என்ற சொப்பன ஜாக்கிர சுழத்தியன் சொல்லக்கூடிய உத்தமமான யுத்தி இதுதான் இந்த காலத்தில் சினிமா இதெல்லாம் வச்சுக்கலாம் அதெல்லாம் கூட ஒரு காலத்தில் வரைஞ்சிடும் இது என்றைக்கும் மறையறதில்லை இது உத்தமான உத்தி ஆனாலும் இதுலேயும் பல பிரச்சனைகள் இருக்குது சொப்பனத்தை எல்லாமே சிலவும் ஒருபடியாக ஏற்றுக்கிறதே இல்லை பல பலதுமாக அபிப்பிராய் சொல்லி வாதாடுறாங்க ஆனால் அதே போல் இங்கே சொப்பன் இது இருக்க சினிமா திரையிருக்கே அதுலேயும் அப்படித்தான் அதுலேயும் அவர் நடிகர்கள் மேலே அபிமான இருக்கிறதுனால சத்தியமாகவே நினைக்கிறாங்க நடிகர் அய்மானத்தினாலே சத்தியம் தான் ஒரு அயிமான நடிகர் வந்துட்டு சொன்னால் கத்துறாங்க கற்று கற்றுன்னு கற்றுறாங்க வந்துருக்காரு அவங்க கை தட்டுறது கத்துறது கை தட்டுறாங்க என்ன வேலை பண்ணுறாங்க பாருங்கள் செத்தி புத்தியே இருக்கும் அவங்களும் மித்தியா புத்தி ஒத்துக்குவாங்களா ஒத்துக்கவே மாட்டான் இது என்ன வெறும் சினிமா படம் தான்ப்பா நடிகர் தான் இது காட்சிதான்னா ஒத்துக்க மாட்டாங்க அங்கேயும் நேரில் பார்க்குறோம் நின்று ஏலங்கிறேன் அப்படிமா அதனால் அதுலேயும் பிரச்சனை இருக்குது ஆகவே இதெல்லாம் கொஞ்சம் சூட்சமான புத்தி உள்ளவர்களுக்கு தான் பிடிபடுவோம் ஒழிய சோழ புத்தி பிடிபடாதுன்றது கருத்து ராஜோகணங்களை தம்போகணம் சொல்லுங்களா தாம தம்போகம் தான் விளக்கம் அப்படி இருக்கும்போது சூட்சமானது சொப்பனம் அதை கண்டுபிடிக்க முடியுமா அவங்களால் முடியாது இருந்தாலும் சாஸ்திரங்களில் எடுத்துக்கொண்டது ஜாகரோ சோப்பனை சொல்லி தான் பிரதானமாக எடுத்துக்கொண்டது அதே கொஞ்சம் புத்தி விசேஷம் புத்தி சூழ்ச்ச புத்தியால் அறியலாம் முடியாது சாமான்யமாக அறிய முடியாது என்பது கருத்து அதான் உத்தம உத்தியன் பண்ண அவர் சொன்னார் அதில் என்ன சொல்லியிருக்கு ஈது இலை ஈது நேதி நேதி நான் இதி இது என்ன இது நான் இல்லை அது இது இல்லை ஈது இல்லைன்னு சொல்லுவார் ஈது இலை ஈது இலை மற்றும் ஈது இலை இப்படி மூணு முறை சொல்ற என்பதாக வேதமாக உபாதியெல்லாம் உபாதி இந்த சரீரங்கள் தான் அண்மை கோஷம் இல்லை ஆத்மாகாது புனாலமை கோஷம் ஆத்மாகாது உணவை கோஷம் ஆத்மாகாது அப்புறம் கோஷும் ஆத்மாகாது ஆனந்தமய கோஷம் ஆத்மாகாதி பஞ்சகோஷங்களும் ஆத்மாகாது சூன்யம் ஆத்மாகாது அப்படின்னு தளத்தக்க ஒன்றும் இல்லையா ஒன்று சொல்லது எது அதுதான் ஆத்மா என்று கடைசியில் முடிவு வராது அதே போல் பிரபஞ்சம் இது சுருதி பிரமாணத்தை கொண்டு இந்த நாமர பிரபஞ்சம் பிரபம் இல்லை பஞ்சபூதங்கள் பிரபம் இல்லை அப்புறம் ஈரல் பதினாலு லோகங்களில் உள்ள ஜீவர்கள் எல்லோரும் பிரபமில்லை இதெல்லாம் தளிக்கிட்டே போனால் கடைசியில் இரணிகழ்பம் ப்ரவம் இல்லை அவியாக பிரபங்கள் இல்லை மாய பிறவங்க இல்லை அப்புறம் தளத்தக்கது என்ன இருக்கு ஒன்றுமில்லாதுனால அது எஞ்சி இருக்கிறது பிரம்மன் தான் இருக்கிறது ஏன்னா பிரம்மன் நிஷ்கிரியின் சொல்லப்பட்டுருக்கு இருக்கு அதான் இருக்கிறது என்று இப்படி அங்கே தற்பதாரத்தில் கருணும் அப்படி செய்யும் போது வேதமாக உபாதி எல்லாம் பயர்ந்திட தள்ளல் வேண்டும் அதை நீக்கணும்னு சொல்லலாம் இவ்விதம் தேசிய தேகமாய் தள்ளி பின்னர் அவ்வித பரசி வைக்கம் அறிந்திடத்தக்கதாலே செவ்விளக்கணையினாலே செப்பதம் திருசியத்தை ஏகமாய் தள்ளி பின்னர் இந்த பிரகாரம் திருசியத்தை ஏகமாய் எல்லாம் முழுமையாக நீக்கிய பிறகு அவ்வித பரசி வைக்கம் தக்கதாலே அந்த பிரகாரம் தான் ஜீவ பிரமையாக பராசீவர் ஈஸ்வீஸ்வனும் ஜீவனும்னு சொல்லக்கூடிய ஜீவபிரம்ம ஏகத்தை அறிஞ்சிடத்தக்கது அப்படி தக்க இருக்கிற காரணத்தினாலே செவ் இலக்கணையினாலே செம்மை புரிந்த லட்சணாபுரித்தினாலே செப்பிய அவர்கள் தம்மை சொல்லா நின்ற ஜீவைஸ்வரர்கள் இருவர்களையும் எவமற்றும் உணர வேண்டும் குற்றமில்லாமல் விசாரித்து பார்க்க வேண்டும் எதற்கு ஏகமாய் நிற்பதற்கு ஒன்றாக இருப்பதற்கு விசாரணை செய்ய வேண்டும் அப்போது அதிஷ்டானத்தில் ஒன்று கிடைக்கும் இல்லையா ஆரோக்கத்தில் ஒன்று கிடைக்காத முடிய சொல்லியிருக்கார் ஆரோக்கத்தில் பேதம் இருநூற்றி எண்பதாவது பாட்டில் சொல்லியிருக்கார் பரவாயில்ல மனுக்கள் போலும் பானுமின் வினிகள் போலும் அரசு சேவகர்கள் போலும் ஆழி கோபங்கள் போலும் விரிவுறு வாட்சியங்கள் விரோதமே மேவலாலே பிரிவிழா வைக்கியத்தை பெட அவைகள் என்றும் எல்லாம் சொல்லியிருக்கார் அதனால அதிஷ்டானத்தில் தான் பார்க்க சொல்லியிருக்கு வேதாந்தம் ஆரோகத்தில் பார்க்கறது அது துவைத மதங்களை ஒழிய வேதாந்தத்தில் அதிஷ்டானந்தான் ஏன் அப்படின்னு சொன்னால் இங்கே மித்தியத்துவ நிச்சயம் தேணுங்கிறதுனால தான் அதிர்ஷ்டானம் ஆரோக்கத்தையும் ரெண்டு கற்ப ரெண்டு சொல்லப்படுது அவர்களுக்கு சத்தியம்தான் இல்லாமல் மித்தியம் கிடையாது மித்தியங்கிற பேச்சுகள் அங்கே ஜீவன் சத்தியம் பிரபஞ்சம் சத்தியம் ஈஸ்வரன் சத்தியம் மூணும் சத்தியமே அவங்க சத்தியம் இல்லை ஆமாம் மூணு ஒரே சத்தான் ஒரே ஒரே மூன்றும் சத்தியம் அதில் ஆசிரியர் சத்தியம் ஆதார சத்தியம் இல்லை பிரிப்பாங்கிறவழிய மூணும் சத்தியம்தான் ஆமாம் அதனால் ஜீவர்களுக்கு எப்போதுமே ஈஸ்வரனுக்கும் ஜீவனுக்கும் ஏகத்தும் கிடையாது அருகில் இருக்கலாம் அவ்வளோதான் அதுதான் பலமித்திகள் இருக்கலாம் பிரிவினை தான் பிரிவினையோடு போடலாம் அதை விஷ்ணா துவான் இறைவனை போன்று அறுவை இருக்கலாம் ரெண்டு லெட்டர் இருக்கலாம் அதான் ரெண்டு லெட்ரு அத்வைதம் ரெண்டு லெட்டர் இருக்கலாம் இரவனை போன்று இருந்து ரெண்டு லெட்டர் இருக்கலாம் அது சாயஞ்சி பேர் எந்த முகூர்த்தம் உண்டோ அதாவது வைஷ்ண சம்பிரதாயம்னா விஷ்ணு போலவே இது இருப்பார் பக்தரும் சிவசம்பந்தமாக இருந்தால் சிவனை போலவே இருப்பார் ஆனால் சிவனுக்குள்ளே அதிகாரம் கிடையாது அதே போல படுத்திருக்கலாம் அணுக்கச்ண்டு அது சத்தியம்தான் அது எப்போ இருக்க இது வரைக்கும் அப்படியே இருக்கிறது தான் அப்படிங்கிற எவமற்று உணர வேண்டும் ஏகமான இருப்பதற்கு என்று சொல்லிவிடுகிறார் இட்டலக்கணையும் வேண்டாம் விழாதல வேண்டாம் இட்டனி உபயமான இலக்கணை வேண்டும் இது திட்டமாம் சோயம் தேவ தத்தனின் கென்ற வாக்கில் தட்டிடாதது போலிதாம் தத்துவம் வாக்கில் நூற்றி ஐம்பத்தி நாலு பாட்டு முன்னே சொன்னார் தனிவன் சேவகன் ரெண்டு திட்டம் கொடுத்தார் ரெண்டு உபாதம் நீக்கிட்டாக்க மனிதன் மட்டுமா இருக்காங்கன்னு சொல்வது ஒரு கோச்சாரம் இது இந்த திட்டம் சரியான திட்டாந்தம் சோயம் தேவதாக வேந்தை ஒழியது ஏன்னா ஒரு ஆளே ரெண்டு விதமாக உபாதி வச்சிருக்கான்னு அர்த்தம் அது ரெண்டு பேர் ரெண்டு உபாதி அதனால் அது ஒரு உதாரணம் சொல்கிறது தான் முடிஞ்ச நிலை இதுதான் விட்டலக்கனையும் வேண்டாம் விடாலக்கணையும் வேண்டாம் விட்டலக்கனை சொன்னாக்கா வாட்சபாகம் முழுதும் விட்டு லட்சம் பார்த்து கொள்வது விடாலட்சனை வாட்சிய பாகத்திலே விடாமல் லட்சிய பார்த்து விடாமல் கொள்வது இங்க அப்புறம் ரெண்டும் வேண்டாம்னு சொன்னாக்கா விட்டு விடலட்சணை கொள்ளணும்னு சொல்கிறார் இட்டனே ஏ பிரியமான சிசியனே உபயமான லக்கனை வேண்டும் ரெண்டும் சேரும் உபயமான ரெண்டு விட்டு லட்சணை விடாலட்சணி விட்டு விடாலட்சு ஒரே பொருள் ஒரு விட்டு ஒரு பாகத்துக்குள்வது வேண்டும் இது திட்டமாம் இதான் முடிவு இது உதாரணம் சோயம் தேவதத்தன் என்கின்ற வாக்கில் சோ அயம் அந்த இந்த தேவதம் அந்த அந்த காலம் அந்த வேஷம் இந்த இந்த காலம் தேசம் இந்த ரெண்டு உபாதிகளை நீக்கி பார்க்கும்போது ஒரு தேவதன் தான் எஞ்சி நிற்கணும் அதே போல தான் இங்கே தாஷாந்தா பார்க்கணும் ஸோ ஐ தேவதத்தன் என்கின்ற வாக்கில் தட்டிடாதது போல் தடையில்லாதது போல ஈதாம் தத்துவமசி வா தத்துவமசியமாக வாக்கிடணும் இது போல தான் தத்துவசியமாக வாக்கத்தில் பார்க்கணும் தத் ஈஸ்வரனை குறிக்கும் தத்துவம் நீ ஜீன வலிக்கும் இந்த ரெண்டு நோய் ஒவ்வொரு நீக்கிட்டவொன்னா எஞ்சி இருக்கிறது ஒன்று தான் அந்த ஒன்றை பார்க்கறது அசிபதமன் பேர் ஒன்றை ஐக்கியப்படுத்தி பார்க்கணும் தோலதிஷ்டிக்கு ரெண்டு போல தோற்றும் அதுதான் அந்த திஷ்டு கொடுத்தால் தரண்டிவன் தேவன் சொன்னது அது ரெண்டு பேரும் ஒன்றாக முடியாது ஆனாலும் ரெண்டுமாலும் தெரியுது இங்கே அப்படி இல்லை உள்ளே தான் ஒரே தேவத்தான் அந்த காலம் தேசம் அந்த காலம் தேசம் இந்த காலம் தேசம் நீட்டினா ஒரு உபா ஒருவன் மேலே ரெண்டு உபாதிகள் தோற்றுக்கிறேன்னு அப்போது ஒரு பிரம்மத்தின் இடத்துலயே ஜீவோபாதி ஈஸ்வரவாதி இருக்குதுன்னு அர்த்தம் ஜீவபாதி இது இது கோடசன் போடுற கோடசன் வேறு பிரம்ம வேறு இல்லை வந்து ஒன்றே தான் கடகாசம் வேறு மககாசம் வேறு இல்லை ஒரே ஆகாசம் தான் உபாதியினால தோற்றுது என்று இப்படி எல்லாம் விசாரம் பண்ணி தெரிஞ்சுக்கிறது உடைய மேல் போக்கில் எந்த விஷயம் புரியாது என்பது கருத்து என்ன உபாதிங்கிறது பொய்பொருள் பொய்ப்பொருள் மெய்ப்பொருள்னு கலந்துருக்கு அது மெய்ப்பொருளை வைத்துக்கொண்டு பொய்பொருளை நீக்கணும் அதுதான் உபாதிங்கிறது அந்த கால விந்தேசம் அது போடிச்சு இந்த காலம் தேசம் விசாரணை பண்ணால் இதுவும் போச்சு ரெண்டுக்கும் ஒரே மூலவர்தான் அதிசானம் ஆனால் உபாதியாக உபாதி மித்தை பொய் ஒரு காலத்தில் இருந்து ஒரு காலம் போயிடுச்சு ஆனால் புருஷன் போகலை அதே போல் இந்த ஜீவபாதி ஈஸ்வரபாதி அன்றைக்கி பார்த்தோம்னா அதிஷ்டானமாய பிரமசேதன ஒன்றையே ஒன்றுதான் அது குடசன் என்று சொல்லும் உபச்சாரம் ஒழிய வாஸ்திரமே தான் அது என்று இப்படி முக்கிய சமநாதி காரணம் என்று சொல்லது ஒன்று அது ஆரம்பத்தில் அபியாசத்துக்காக அபியாசம் பண்ண பிறகு ஒரே பிரமன் தான் ஒரு பிரம்மத்தின் இடத்தில் ரெண்டு உபாதிகள் தோற்றுகின்றன என்பதுதான் கருத்து செசன பார்த்த நல்ல அழகாக சொல்லியிருக்கார் அதே தான் எங்கே சொல்கிறார் திருத்தமாம் சோயம் தேவ தத்தனின் என்ற வாக்கு விருத்தமாம் தருமம் எல்லாம் விட்டவன் ஐக்கியத்தை தரித்துள்ள சொல்வதே போல் தத்துவ மசியாம் வாக்கும் விருத்தமாம் தருமமெல்லாம் விடுத்த இயக்கியமே சொல்லும் இப்போது மீண்டும் அதே வலியுறுத்துள்ளார் திருத்தமாம் சோயம் தேவதத்தன் என்கின்ற வாக்கு திருத்தமாம் மிகவும் நமக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய ஒழுக்கமாக இருக்கின்ற ஒரு திஷ்டாந்தம் சோயம் தேவதத்தன் என்கின்ற அந்த காலம் அந்த தேசம் இந்த காலம் தேசம் என்கின்ற கூடிய ஒரு தேவதத்தனை சொல்லும் அந்த வாக்கியமானது விருத்தமாம் தருவமெல்லாம் விட்டு விருத்தவா தருவம் அந்த காலத்தில் ராஜாவாக இருந்ததாகவும் அதில் ஒரு சன்னியாசி ரெண்டு சன்னியாசி பார்த்தாங்களாம் அப்படியே இப்போ ராஜாவாக போனால் அப்படின்ட்டு அப்புறம் அவனே காசியில் பார்த்த அவர்களே சிறி ராமேஸ்வரம் அவனே தாலிமிசோடு வந்திருக்கான் அவரோட சந்தேகம் அங்கே பார்த்த அவன் தான் போல இருக்கேன்னால் ஊற்றி பார்த்தாங்க அவனே தான் முடிவு பண்ணாங்க அப்போ என்ன முடிவு பண்ணதுனால அங்கே பார்த்தவன் ஒரு காலத்து ராஜாவாக இருந்து குருவலம் போனவன் எதிரிகள் பிடிக்கிட்டாங்க நாட்டை அப்புறம் என்ன பண்ணுறது சன்னியாசி ஆகிட்டான் ராமேஸ்வரம் அவனும் யாத்திரை பண்ணியிருக்கேன் அவன் ஜாலி விட்டுக்கிட்டான் நான் வந்திருக்கேன் இவங்களும் பார்த்தாங்க அவனே தான் எப்படி கண்டுபிடிச்சாங்க அவனுடைய உருவமைப்பு முக அமைப்பு இதெல்லாம் பார்க்கும்போது ராஜா உடுப்பு ராஜத அந்த அமைப்பு இதெல்லாம் நீக்கிட்டு பார்த்தா இங்கே இருக்கிற தாடி நீக்கிட்டு பார்த்தோம்னா அந்த உருவம் அதே தான் மனிதன் ஒருவன் தான் ரெண்டு நீக்கும்போது ஒரு மனிதன் சித்திக்கிறான் என்பது இந்த திஷ்டாந்தத்தினுடைய கருத்து அதுதான் சொல்கிறது அந்த தர் இது விருத்தமான விரோதமான விரோதமான அர்த்தம் விருத்தமான தர்வம் எல்லாம் விட்டு அதில் அவனுக்கு இருக்கிற ரெண்டு விருத்தம் என்ன அங்கே ராஜதர்பார் வந்தது இங்கே தென்னியாசன வந்தது இதை விருத்தங்கள் ரெண்டுக்கு விருத்தம் ரெண்டையும் நீக்கிட்டாக்க ஒரு மனிதனை எஞ்சி நிற்கிறான் அவனை அவன் விட்டு அவன் ஐக்கியத்தை தரித்திட சொல்வதே போல் அப்போ அவனு நீக்கிட்டவன் என்ன வருத்தம் தான் இருக்கான் அப்படின்னு நீ சொல்வது போல தத்துவம் அசுயாம் வாக்கும் தத்துவம் அசி மூன்று சொற்களை கொண்ட ஒரு வாக்கியம் அது நீ ஆகிருக்கிறாய் நீ ஆகிருக்கிறாய் என்பது வாக்கியம் அதில் விருத்தம் இருக்கு விருத்தமாவும் தர்மம் எல்லாம் வெடுத்து ஐக்கியமே சொல்லும் விருத்தது தர்மம் இருக்குது ஈஸ்வரன் உள்ள நிலை ஜீவனுக்கு இல்லை அதனால் விருத்தம் இருக்குது அவர் சர்வஜன் இவன் அற்பஜன் அவர் சர்வசக்திமான் அவர் அற்பசக்திமான் அவர் க சர்வ காரணம் இவன் காரியன் அவர் பரவட்சன் இவன் அபரோட்சன் அவர் சர்வ சர்வஜன் எல்லாம் அறிந்தவன் இவரு பிஞ்சிச்சன் தெரியாது கொஞ்சந்தான் அற்பசுத்தி புத்தி உடையவன் அறிவுடையவன் அவர் எங்கேயும் இறந்தவரால் பரிச்சன்னன் அபரிச்சின்னர் அவரே பரிச்சன்னன் அவர் சர்வ சுதந்திரம் உடையவர் இவன் அற்பசுதந்திரம் உடையவன் இப்படி பல காரணங்களால அவனுக்கும் இவனுக்கும் வித்தியாசம் உள்ளு அது வித்தியாச விதனா விரோத தர்மம் எப்படி திருஷ்டாந்தத்தில் அந்த காசியில் இருந்த அது ராஜா ஒழுப்பும் இங்கே இருக்கின்ற அந்த சன்னியாச காவிய வஸ்திரம் முதலான உழுப்பும் விநாயகர் விரோதம்தான் வித்தியாசம்தான் ரெண்டையும் இன்னைக்க வேண்டியது தான் அதே போல் இங்கேயும் ஈஸ்வரனுடைய தர்மங்களும் ஜீவன தர்மங்களும் ஒன்றுக்கு ஒன்று உரோகம் தான் ஆனால் ரெண்டு நீக்கணும் நீக்கிட்டோம்னு சொன்னாக்க எஞ்சியிருக்கிறது என்ன ஒரே ஈஸ்வர பதத்துக்கு சைதன்யம் பிரம்மம் ஜீவனுக்கு ஐட்டசை கோடசன் இது ரெண்டும் ஒன்று தான் அவனே தான் இவன் அதே அந்த பிரம்ம்தான் இவன் கூடஸ்தன் கூடசனே தான் பிரமம் என்று இப்படி சொல்லப்படுது அதனால் தத்துவம் மசியான் வாக்கும் விருத்தமாவும் தர்வம் எல்லாம் விழுத்து ஐக்கியமே சொல்லும் அச்சிபதம் ஐக்கியம் சொல்லும் தனித்தனியாக இருக்கிறது ஏகத்தை ஏகமாக்கிறது அதுதான் அப்படி ஏகமாக்கிற அந்த விசாரம் பண்ணி தெரிஞ்சிக்கணும் முடியாது ஒரு நாள் ரெண்டு நாள் வந்துடுதில்லை இதான் திஷ்டாந்தம் தாஷ்டாந்தம் இதுதான் அது வாத்தியாலட்சனை இதான் திஷ்டாந்தம் எப்படி அந்த இந்த தேவசத்த திஷ்டாந்தமோ இதாக சரியான திஷ்டாந்தம் ஓரளவுக்கு விளக்கணும்னா மற்றெல்லாம் பார்த்துக்கலாம் ஒரு மாம்பழம் சாப்பிட்றோம் அதில் கொட்டையை நீக்கிறோம் தோலை நீக்கிறோம் பழத்தை மட்டும் சாப்பிட்றோம் இல்லை தோல் சாப்பிட்றது கொட்டை சாப்பிட்றதில்லை யாரும் அது விருத்த தர்மம் என்று தெரிய சொல்கிறோம் வாழைப்பழம் வாங்குகிறோம் விருத்த தர்மம் தோலை நீக்கிறோம் பழத்தை சாப்பிட்றோம் முருங்காயை வெண்ணும்போது சாரை உறிஞ்சி விட்டு சக்கையை தூக்கி விட்றோம் வெண்டிக்காயை சாப்பிடும் போது அப்படியே முடிங்கிட்றோம் வெண்ணும் அப்போ அது விரத்தம் இல்லை அதில் விருத்தம் இருக்குது விரோத தர்மம் இருக்குமேனால் பிரிச்சுடுறோம் நாம் சாத்துக்குடி பழம் வாங்குகிறோம் எல்லாத்தையும் கழிச்சு போட்டு கடைசி அந்த முத்துக்கல் எடுத்து தான் சாப்பிட்றோம் கொய்யா பழம் சாப்பிட்றோம் அப்படியே முடிங்கிட்றோம் எல்லாம் சேர்த்து அது கொண்டு பாகத்தேகலை அங்கே இல்லை எங்கே எங்கே விரோதமும் அங்கேருந்து நிற்கணும் அப்படியே சாப்பிடலாம் அதுபோல் இங்கே விரோதம் இருக்கு அப்படி வேண்டியதுதான் இது தனித்தனி இந்த திஷ்டாந்தம் ரெண்டு ஒன்று காட்ட கொள்ளுதான் இந்த திஷ்டன் அசாந்த தேவஸ்தானங்கள் வாய்த்தா லட்சனைக்காக சொல்லப்பட்ட பொது இலக்கண வழிய ஜீவபிரம் ஏதும் அரிசன்னு சொல்லும்போது அந்தந்த தேவசனம் சரியான திஷ்டாந்தம் ஏன் மனுஷன் ஒருத்தன் ரெண்டு உபாதி அதே போல இங்கே ரெண்டு உபாதிகள் வைக்கிற்கு ஜீபாதி ஈஸ்வரோபாதி ரெண்டுக்கும் அதேசாலம் ஒன்று தான் பிரம்மந்தான் பிரம்ம ரெண்டும் இல்லை அது கூடசன்னு சொன்னாலும் சரி பிரத்யேகாத்மான்னு சொன்னாலும் சரி ஒன்று தான் அது இந்த கூடசன் என்றும் பிரத்யேகாத்மான்னு பேர் இந்த ஒழிய உபாதி நீக்கிட்டு பார்த்தா ஒரே பிரம்மந்தான் அப்படிங்கிறது அதான் சொன்னேன் விருத்த தர்மம் எல்லாம் முழுமையாக விழுத்து ஐக்கியமே சொல்லும் இத்திரம் விரோதம் தள்ளியே இலக்கிய சித்தேயான சுத்தமா பலசிவர்க்கு சொல்லிய வைக்கியத்தை நித்தமும் அறிஞர் எல்லாம் நிலைமையாய் பரிசயிப்பர் புத்திர நீயமங்கன் புகண்டதை பரிசயிப்பாயீம் எழுபத்தி ஐம்பத்தோழ பாட்டு அதான் சொல்றாள் இத்திரம் மேலே சொல்லப்பட்ட இந்த முறைப்படிக்கு விரோதம் தள்ளி வாட்சிய பாகத்தை நீக்கி இலக்கிய சித்தேயான லட்சியார்த்த பாகமாகிய அந்த அறிவடிமா இருக்கின்றது சுத்தமாம் அதான் சுத்தமாக பரசியவர்க்கு சுத்தமாம் அதிர்ஷ்டான சைதன்யம் சொல்லி ஐக்கியத்தை அந்த மகாபக்தியில் சொல்லப்பட்ட ஐக்கியத்தை நித்தமும் அறிஞரெல்லாம் நிலைமையாக படித்திருப்பார் அதை அறிஞர்கள் ஞானிகள் எல்லாம் அனுபவத்து கொண்டு அதே போல் புத்திர ஏ சிஷியனே நீயும் அங்கன் புகழ்ந்ததை அவர்கள் சொல்லப்பட்ட சாஸ்திரம் சொல்லப்பட்டவோ அவர்கள் அனுபவமாக இருக்கின்ற நீ அபியசிப்பாயாக ஆகவே உனக்கு அபியாசம் அவர்களுக்கு ஆர்வலம் இப்படியெல்லாம் அப்படிப்படியாக தான் போகணும் ஒரு நாலு நாள்லாம் வந்துடுதில்லை இருந்தாலும் விசாரம் செய்து ஞானத்தை அடைவதுதான் சாஸ்திரம் சொல்லி அவளுக்கு மந்திரசக்தி நாளையோ யந்திரசக்தி நாளையோன்னு சொல்லப்படலை அப்படி செய்கிறவெல்லாம் அதெல்லாம் சித்து புருஷர்கள் செய்கிறது சித்தர்களை வழியாக ஞானம் அல்ல அதெல்லாம் அது துக்க நிவிற்சி ஆனந்த பிராப்தி உண்டாக்காது பயமாசியை போக்காது இது பயமாசியை போக்கும் சிலருக்குமே பரமானந்த பிராப்தி உண்டாக்கும் அது மனமான்றது ஆசிரியர்கள் விடுபட்டு முழுமையாக அடங்கிடும் மற்ற எதுலையுமே அடங்காது எப்படி கடித்திலும் திருப்திங்கிற உயிரி அந்த பாவனையே வராது மற்றவங்களுக்கு இந்த மாதிரி விசாரம் பண்ணுறதுனால கடிதம் திருப்தி வந்துடும் போதும் அப்படின்ட்டு என்ன வந்துடும் இதுதான் அபியாசம் அதன் தான் சொல்கிறது இதுதான் திருப்தி அடைய சந்தோஷம் இலக்கணம் சொல்லப்படுது கர்மானுசாரம் தான் நமக்கு கிடைக்கிறது அவ்வளோதான் அப்போ முயற்சி பண்ணப்படாத முயற்சியும் பண்ணுங்க எல்லாம் செய்யுங்க செஞ்ச பிறகு ஒரு பலன் வருதில்லை அதுவும் திருப்தி கிடைக்கும் கர்மத்தில் திருப்தி இல்லை கணும் பழத்தில் திருப்பி வரணும் செஞ்சு முடிஞ்ச பிறகு பலன் வருது இல்லை அது பலனை தானே துக்கம் படுவது நான் இவ்வளோவா பாடுபட்டேனே இவ்வளோ தானே கிடைச்சது அப்படிங்கிறது பலனில் தானே துக்கம் இப்படி பா கே கிரியில் துக்கப்படுறாங்க கிழிதான் பாடுபடுறாங்களே அது என்னக்கா கட்ட பண்ணாலும் படம் தயாராக இருக்காங்க பட்ட பிறகு பிரிம் வரும்போது என்ன பொங்க நான் எவ்வளோ எதிர்பார்த்தேன் போச்சு அவங்க எப்படி ஆமாம் தெரியுமா அந்த அவருக்கு நான் பகுதி கொடுக்கறேன் அவன் கெடுத்ததுதான் காரணம் வந்தனாலதான் கெட்டுப்போச்சு இல்லைன்னா அதுப்பா வந்துதான் இருக்க இத்திரம் வேதந்தோறும் இசை மகா வாக்கிய வாக்கனேகம் அத்திர தூளமாதி அகத்தினை அபவாதித்து சுத்தமாய் வானம் போல சூக்கமாய் தானிய நின்ற அத்தமிழ் இந்த ஜீவர் அகண்ட வைக்கியமே சொல்லும் இன்னும் தொண்ணூத்தாறா பாட்டு இதோட மகாவாக்கிய விவேகம் முடிக்கிறார் இத்திரம் வேதம் தோறும் இசை மகாவாக்கு அநேகம் இப்படி தத்துவசி மகா மட்டுமல்ல மற்ற வேதங்கள்லையும் சொல்லப்பட்டு அதாவது பிரஜானம் பிரம்மம் அயமாத்மா பிரம்மம் அப்புறமேல அகம்பிரம்மாஷ்மி இப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு அப்படிலாம் இருக்கிறதுனால அநேகமாக சொல்லியிருந்தாலும் இது தத்து மசி மகா வாக்கியம் உபதேச வாக்கியமாக இருக்குது அது எல்லாமே பாரதி அலட்சியம் உடையது தான் நாலு மகாவுக்கு பாகித அலட்சியம் உடையது இது நேரடியாக உபதேச வாக்கியமாக தெரிகிறது அதெல்லாம் கொஞ்சம் வலிந்து பொருள் கொள்ளணும் அதனால தான் இது அபியாச வாக்கியம் என்றும் சாட்சா்கார சம்மதி வாக்கியம் என்றும் இப்படி பிரிக்கிறாங்க அத்திர தோளமாதி அத்திரமும் நிலையில்லாது இந்த தூளம் தோலை சூக்கியமாக காரணம் செய்கிறங்கள்லாம் நிலையில்லாத அர்த்தம் அது அசத்தினை பொய்ப்பொருளை அபவாதித்து பொய்யை நிச்சயித்து சுத்தமாய் வானம் போல ஆகாயம் எப்படி தூய்மையாக இருக்கிறதோ நாலு புதல்கள் இடம் கொடுத்து கொண்டு இருந்தாலும் கூட அது அழுக்கு ஏறுகிறது இல்லையோ அதுபோல் சூக்கமாய் அதில் உண்மையாக தானியே நின்ற எப்போது இயல்பாகவே இருக்கின்ற அத்தம் இல் இந்த ஜீவர்க்கு அத்தம் அஸ்தமனம் அதாவது அஸ்தமனம்னு சொல்வது அஸ்தமன்கள் நாசமில்லாத அர்த்தம் நாசமில்லாத இந்த ஜீவர்க்கு அகண்ட ஐக்கியமே சொல்லும் கணிதமில்லாத தேசகாலவத்தை பறிச்சு அதில் ஐத்தமாக இருப்பது அகண்டமன் பெரும் ஐக்கியம் சொல்லும் அதிஸ்தானத்தில் எப்போது ஐக்கம்தான் அது விசாரம் செய்த பிறகு தான் ஐக்கம் ஆனதுன்னு அர்த்தம் இல்லை ஏற்கனவே ஐக்கமாக தான் இருக்குது ஏற்கனவே இருக்குங்கன்னு தெரிஞ்சுக்கிறது தான் இங்கே விசாரம் முடியாது புதுசாக ஐக்கியம் விசாரம் பண்ண போகிறே ஐக்கியமாகறதில்ல பண்டசாமி நியாயம் தான் கண்டத்தில் நகை காணாத போவில அது மரம் தான் துக்கம் அது இருக்குன்னு அந்நீரால சொல்லப்படும்போது அது துக்கம் போய் சுகம் ஏற்படுது பத்தாமவன் அப்படிதான் பத்தான் காணல் போவால் கிடைக்கும் இல்லை காணப்படாமல் பானம் வந்தது அழுதாக இல்லை இருக்க நான் தான் பத்தாமன் சொன்னவரை சோகமாட்டேன் சகலமாக இப்படியே தான் அதே போல் நான் துக்கி நான் மந்தப்பட்டவன் இந்த ஜாதிக்காரன் இந்த ஊர்கார் என்று இது உபாதியிலே கொண்டு நிச்சயிக்கிறான் அஞ்ஞான காலத்தில் இப்போ உபாதியில் நீக்கி பார்த்தவன்னா இது விபாதிகளுக்கெல்லாம் அறிவை கொடுத்து கொண்டு ஆட்டி படைக்கின்றது இது அந்த அறிவு எதுவாக ஆத்மா அதுதான் கோடஸ்தன் கோடஸ்தன் என்று சொல்லக்கூடியது பிரம்மத்துக்கு அந்நியம் இல்லை எதனாலே கொள்ளநடைகள் என்று எல்லா எல்லா உயர்த்திகளும் அதில் மோதி மோதி போகுது ஆனால் அது எதுவும் மாறுதல் அடைகிறதில்லை அப்படி இருக்கிறதுனாலேயும் பிரத்யேக ஆத்மா பிரத்யக்கன்னா வலை உள்ளே இருக்கிற ஆத்மானு அர்த்தம் உள்ளே என்ன என்ன அந்த காலத்தை உள்ளே சொல்கிறது அதுக்காக வலைப்பட்ட சாதனும் பேர் அந்த கடனும் வழிபட்டதுன்னு உபஜாரம் சொல்லுற வழியை வாசமாக அந்த கலந்து விளைப்பட்டது ஆத்மாக கட்டாகாசம் போல் தான் கட்டாகாசம் ஆகாயத்தை பிரிக்கலை ஆனால் பிரித்தது போல கடன் தோட்டு விற்குது அப்போது சூழ திருஷ்டிக்கு அது கடன் பிரித்தது போல் தெரிஞ்சவழிய சூச்சன திருஷ்டிக்கு பிரிய பிரிஞ்ச பிரிவினை இல்லை அப்போ என்ன அர்த்தம் அந்த கடன் ஓட்டுக்குள்ளேயே ஆகாயம் இருக்குதுன்னு அர்த்தம் ஓட்டுக்குள்ளேயே ஆகாயம் இருக்குமே அது அப்போ பேதம் எப்படி வரும் பேதம் போல் தோற்றுது அப்படி போல் இங்கே அந்த கரணம் கடன் போல் மாதிரி தெரியுது ஆனால் விசாரணை திருஷ்டிக்கு அந்த கணக்கு உலக அந்த பரமந்தான் இருக்கிறது அந்த கரணம் முள்ளும் பரமும் நிரம்பியிருக்கு அதனால் ஒரே ஏகம்தான் அந்த வசதிய ஒழிய இதில் பிரிக்க பிரிக்கக்கூடிய சாமர்த்தியம் அந்த கணத்து எப்படி கடத்துக்கு பிரி ஆகாதி பெரிய யோகிதை அதே போல் அந்த காரணத்துக்கும் அவங்க விஷய பிரமத்தை பிரிக்க யோகி கிடையாது அப்புறம் எப்படி இருக்குது பிரிச்சது போல தோற்றம் எதனால பிரித்தவன் தோல்றது விவகாரம் ஊராக இருக்கிறதுனால ஒவ்வொரு இவனுக்கும் ஒரு விவகாரம் இருக்குது அந்த விவகாரத்திற்கானவா செய்யப்படுது எப்படி சட்டி முட்டி அண்டா தாலி எல்லாம் மண்ணை செஞ்சுருக்காங்க அதில் சின்னதாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி பிடிக்கும் அது பெருசாக இருந்தால் பெரிய தண்ணி பிடிக்கும் அப்போ அது விவகாரம் வித்தியாசம் இருக்குதுல்ல அப்படி போல் இங்கே இழை பணக்காரன் அறிவுடைவன் அறிவு இல்லாதவன் இப்படி வித்தியாசம் இருக்குது அதனாலே பேதம் போல தோழித்தவளே வாசமாக பேதம் கிடையாது உபாதியை நிமித்தமாக பேதமொழிய உபாதியை நீக்கி பார்த்தோம்னா ஒரே பிரம்மஸ்வரம்தான் அத்தைய நான் அகண்ட இருக்கிறேன் என்று இப்படி ஒரு பவனை பண்ணாதான் அது பிரம்ம பவனையின் பேர் இது பவனை தான் அடுத்த பா அதை பாவனா முறைய சொல்கிறார் அதனால இப்படி பார்க்கணுங்கிறார் அஸ்தமில் இந்த ஜீவருக்கு நாசமில்லாத ஜியவர்களுக்கு அகண்ட ஐக்கியமே சொல்லும் ஆகவே இவர்கள் இந்த விசாரத்தினால் தேசகாவாஸ்து பறிச்சு ரகிதமாக இருக்கின்ற அகண்டத்தை தான் வேதன்னு சொல்லுது அவருடைய கண்டத்தை சொல்லவில்லை கண்டமாக இருக்கிறதை விசாரத்தினால் போக்கி ஒரே அகண்டம் தான் இருக்கிறது பிரமத்தை ஊடுருவி செல்லக்கூடிய பொருள் மகைக்கு சாமர்த்தியம் கிடையாது அதுபோல் நல்லது எப்படி சினிமா திரையில் ஊடுருவி அந்த பக்கமும் தெரியும் காட்சிக்கு எந்த பக்கமும் தெரியும் ஆனாலும் ஊடுருவி போகலாது வாசமாக கிடையாது தோற்றம் அப்படி போல் இங்கே ஆத்மாவை அகண்ட சச்சியானந்த பிரமத்தை பிரித்தது போல தெரிஞ்சவரையும் வாசமாக பிரிக்கலை அதுபோல் இங்கே இருக்கு விசாரம் தான் ஞான விசாரம்னு பேர் அது ஐக்கியம் ஐக்கியமே சொல்லுவோம் சொன்னார் ஆதலால் பொய்யேயாகி அகமன வறியப்பட்டிங்கு ஏதெது தோன்றான் நிற்கும் வியலாம் நன்றாய் விட்டு போதவான் அந்த உண்மை பூரண பிரமம் நான் என்று ஏதமில் பொந்தியாலே இன்றுனை உணர்தி விவே சொல்லாமல்லை இருநூத்தி பாட்டு இருநூத்தி பாட்டு வரைக்கும் மகாவாக்கிய விவேகம் சொல்லல அதன் அந்த மகாவாக்கிய விவேகத்தினாலே பாகத்த லட்சணையின் மூலமாக அகம்பிரமம் நான் பிரம சுரவன் என்ற அந்த அகண்ட பாவனை வந்த பிறகு அதை அபியசிக்கணும் ஒன்று இந்த இரநூத்தி இரநூத்தி முந்நூற்றி அஞ்சு வரைக்கும் செய்யணும் அபியாஸ்க்கு என்ன விஷயம் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் வந்துட்டு போகிறதில்லை அபியசிக்கணும் பாட்டு ஒரு முறை வாத்தியன் மூலமாக கேட்டோம் படித்தோம் மனோமும் ஆக அப்படி ஆறுதாக இருந்தால் நல்லது தான் ஆகிறதில்ல படிக்கணும் படித்து பிறகு சொல்லணும் ஒப்படைக்கணும் சொன்ன பிறகு அவங்க திருத்தம் பண்ணுவாங்க அதன் பிறகு நாம் இன்னும் அடிக்கடி சொல்லிட்டு இருந்தால் தான் நிலைக்கு மொழியா இல்லைன்னா மறந்து போயிடும் ஆமாம் நிதம் படித்தேன் மனம் மன்னதான் மறந்து போச்சே அப்படிம்பாங்க அப்போ திரும்ப திரும்ப அது அவர் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போ தான் ஒரு பாட்டுக்கே இது மாதிரி இருந்தா கடைசி நிலை ஆகிய நான் பிரம்மசுவரூபங்கிற பாவனை சின்ன விஷயமா அது வந்துடுமா அது எவ்வளவு அபியாஸ் பண்ணணும் அதுதான் அபியாஸ் பண்ணுறதுக்கு ஒரு அறிமுகம் பண்ணுறார் ஆதலால் மேலே சொல்லப்பட்ட இந்த மகாவாட்சிய விசாரத்தால் பொய்யே ஆகி பொய்யன்னா மித்யாரூப அசத்தன்னு பேர் துச்சத்துரவசத்தில ஆனால் துச்சத்துருவாசதான் முன்னும் இல்லை பெண்ணும் இல்லை இடையில் இருந்தாலும் அது முக்காலத்து இல்லையா தான் படுதையில் பாம்பு முன்னும் இல்லை பெண்ணும் இல்லை இடையில தோட்டம் பண்ணாலும் அது இல்லைன்னு தான் பாம்பு இடையில் மட்டும் இருக்குது மற்ற இடத்துல இல்லைன்னு சொல்ல முடியுமோ அதனால இங்கே பொய்யே ஆகி சுவாதிக பிராந்தி பிராந்தி போல தோற்றக்கு தோட்டிக்கொண்டு இருப்பதாகி அகம் என அறியப்பட்டு இங்கு இந்த பொய் என்று சொல்லக்கூடிய இதை நான் நான் என்று சொல்லக்கூடிய இதை ஏது அது தோன்றான் இருக்கும் எது காணப்பட்டு கொள்ள இருக்கின்றனவோ இவையெல்லாம் நன்றாகிவிட்டு நான் என்றும் ஜனது சொல்லக்கூடிய இந்த பொய்பொருள் எல்லாம் விசாரணை பண்ண பிறகு விட்டு அப்படின்னு சொன்னால் திடமாக சந்தேகம் விடணும் அதை விட சொன்னாங்க நான் விடலான்னு பார்க்குறேன் எப்படியா வர்றது இத்தனை நாள் நான் நான் உடம்புல இருந்துக்கிட்டு அது எப்படி விட முடியும் என்று ஒரு சந்தேகம் அவநம்பிக்கை இதெல்லாம் இருக்க விட திடமாக இருக்கணும் இடம் வர்றதில்லவா வரச் செய்யணும்கிற கருத்து இருக்கும் ஏழா நன்றாய் விட்டு என்ன செய்யணும் போத ஆனந்த உண்மை பூரண ப்ரமம் நான் என்று போதம் சித்து ஆனந்தம் சுகம் உண்மை சத்து சச்சியானந்தம் பெரும் அது மட்டுமே பூர்ண பிரம நான் அகண்ட சச்சியானந்த ப்ரமனே நான் சச்சித் ஆனந்தம் லித்தியம் பூர்ணம் இதை மொழியிலாக்கணும் அந்த புறமும் நான் என்று வரணும் ஏவனே பொந்தியாலே குற்றமில்லாத தந்தி விரதம் இல்லாமல் இருக்கின்ற அந்த புத்தியின் கண்ணே இன்று உன்னை ஒன்றையும் வாய்ந்தான் சித்தியனே இந்த உதயத்தின் பிறகு நீ நிச்சயம் செய்வாய் ஆகினார் அகண்டாக ஆறு வித்தன் பெரும் இருந்தாலும் தெரிஞ்ச பிறகு அபியாசம் பண்ணணும் சொல்லப்படுது சரிகிற அளவுக்குத்தான் மனசு சுருங்கிருக்க வழிய அதை விரியுறுதுன்னு சொன்னாங்க சன்னிச்சயமாக இருக்க அதற்குத்தான் அந்த விரியிறதுக்காகத்தான் தற்போத விசாரம் செய்யணும்னு சொல்கிறது தற்போத விசாரம் என்ன ஈஸ்வரனுடைய நிலையை நாம் உணர்றோம் அவளுடைய உருவத்தை விசாரிக்கிறோம் என்ன ஈஸ்வரனுடைய உருவம் என்ன சொல்லுங்கள் பார்ப்போம் ஈஸ்வரனுக்கு என்ன உருவம் இங்கே விசாரணைக்கு அவள் மூணு சேவங்கள் இங்கே ஆராய்ச்சி பண்ணி ஆகணும் இவனு பேச ஆசிரி சிறுவன்தான் இருந்தாலும் எப்படி பச்சகோச விசாரம் அப்படி போல் அங்கேயும் மூணு செல்வம் விசாரணம் பண்ணணும் அவள் பண்ணும்போது யாபக பாலம் உண்டாகும் தோளை போதங்கள் அனைத்தும் தோளை செய்கிறாங்க அனைத்தும் சேர்ந்து அவள் தோளை செய்கிறோம் அப்போ மனசு உறுதிதாக இல்லையா தோளபோதங்கள் ஏழு பதினாலு லோகங்களுக்கும் காரணமாக இருக்கிறது தோளபோதம் தான் தோளை சேரங்கள் ஏழு பிறப்பும் எண்பத்தி நாலு எல்லாம் தோளைசேரங்கள் தான் எல்லாம் சேர்ந்து அவங்களும் சேரும் அப்போ எவ்வளோ தூரம் சரி அந்த சூழ சீரத்தில் ஐட்டானமாக இருக்கிறது அதில் வியாபாரமாக இருக்கிறது அந்த காரண காலவுக்கு ஐட்டானமாக இருக்கிறது தரணும் அப்போ மனசு விரிதே அப்புறம் இதில் சூழ்சுவீரங்களுக்கு நினைவே அதுவும் சூழ்ச்ச போதைகள் சேர்ந்து சூழ்ச்சீரமும் இருக்கும் அப்போ மனசு தெரியுது எல்லா சோ கால சேரங்களும் மாயையும் சேர்ந்தது அவர் கால சேரும் அப்போது எவ்வளோ தூரம் விரிஞ்சிருக்கு இப்படி விரிஞ்சிருக்கின்ற அந்த இவை எல்லாம் எல்லாத்துக்கும் இருக்கிறது பிரம்மம் ஆக இந்த ஆரோக்கியத்தை நீக்கி அடிஷ்டத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த பிரம்மஸ்வரூபம் என்பது வியாபாரமாக இருக்கணும் அர்த்தமாச்சு அப்படி ஒரு பாவனை அப்படி பார்க்கும்போது அதில் இந்த சீரம் அடங்கி போச்சு இந்த ஜீவனம் அடங்கி போச்சு பிரம்மொன்று தான் நான் சொல்லப்படும் ஏகம் ஏவ அத்வைதம் ஏகமேவா ஒன்று மட்டுமில்லை ஒன்றே என்ற ஒன்று என்ன ரெண்டு இல்லையா ரெண்டு இல்லையா தான் அப்படிங்கிறது பூரண பிரம்ம்தான் என்று ஏதெனில் உந்தியாலே இன்று உன்னை உணர்த்தி